நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐரோப்பாவின் நான்கு நாடுகளின் தலைநகரங்களில் ஓடும் ஒரே நதி டான்யூப் இரண்டு இலங்கையின் தேசிய பறவை காட்டுக்கோழி எனும் ஜங்கிள் ஃபால் 3. காவிரி நதி தோன்றும் இடம் கர்நாடகாவிலுள்ள குடகுமலை இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. வேலூர் சிப்பாய் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேயர் யார் 2. பிரபல இசைமெதை மொசார்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் மூன்று ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் பதவியை வகித்த முதல் பெண்மணி யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி